தொள்ள ஒருவர் நீண்டிசம் அவர்கள் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் பயணி தன் குடும்பத்தாரிடம் இரவில் வருவதை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தடை செய்துள்ளார்கள் என்று ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்று முஸ்லிம் ஏழு ஒன்று ஐந்து ஒன்று எட்டு ஒன்று